உடல் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் முன்வைக்கப்பட்டது அப்பொழுது நான் துணியால் மூடியிருந்து அவரின் முகத்தை திறந்து பார்க்க சென்றேன் என் உறவினர் என்னை தடுத்து விட்டனர் அப்போது நபி அலி வசல்லம் அவர்கள் வானவர்கள் தங்களின் இறக்கைகளால் அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு முஸ்லிம் இரண்டு